அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சிற்றின்பம் வெகி அரண் அல்ல மற்றின்பம் வேண்டுபவர் நேற்றுக்கே இந்த குரலுக்கு அர்த்தம் ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம் மற்றின்பம் வேண்டுபவர் சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே இப்படித்தான் அதை ரீ பண்ணிக்கணும் கொண்டு கூட்டி பொருள் தெரிஞ்சுக்கணும் மேலான இன்பத்தை விரும்புகிறவர்கள் சிறு இன்பத்தை விரும்பி அறநல்ல தர்மத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யாரே செய்ய மாட்டார்கள் இதிலிருந்து தெரிகிறது தர்மத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யறதன் மூலம் கிடைக்கிற சுகம் சிறு இன்பம் இங்கே தெரிகிறது அதாவது தர்மமான வழியில் அனுபவிக்கிற சுகத்தை கூட சிறு இன்பம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கருத்தும் இதுக்குள்ள ஆழமாக இருக்கிறது புரிகிறது ஆகவே அரண் செய்பவர்கள் அனுபவிக்கிற இம் உந்தது மா ச புறம்பான காரியக்குறம்பான தர்மத்துக்கு மாறான அதர்மமான செயல்களை செய்பவன் அவன் சிறு இன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிற கருத்து இருக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டா பிறர் பொருளை விரும்புறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் தர்மத்தையா பண்ண முடியும் பிறர் பொருளை அதை அடையணும்னு முயற்சி பண்றவன் தர்மமான வழியில முயற்சி பண்ண முடியாது அவன் கிட்ட கேட்கணும் தானம் கொடுப்பான் அவன் எப்படி கொடுப்பாங்க அவனுக்கும் வேணுமே வாழ்க்கைக்கு அது கேட்கறதும் தர்மம் இல்லை ஏற்பது இகழ்ச்சிங்கிறது பெரியவர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிற விஷயம் ஆகவே தர்மமா அனுபவிக்கிற சுகம் எல்லாமே உயர்ந்ததுதான் பிறர் பொருளை விரும்பாம தர்மத்தை கடைப்பிடிச்சு வாழ்றதுனால கிடைக்கிற சுகம் அது புலனின்பமாக இருந்தாலும் உயர்ந்தது பிறருடைய பொருளை அடைய விரும்பி தர்மத்துக்கு புறம்பான காரியங்களை செய்தால் அதனால கிடைக்கிற இன்பம் சிறு இன்பம் இந்த குரல்ல இந்த ஒரு நுணுக்கம் இருக்கிறது அற வழியில் நுகரும் பெரிய இன்பம் அறத்துக்கு புறம்பான வழியிலே அனுபவிக்கிற இன்பம் சிறு இன்பம் என்ற ஒரு நுணுக்கம் மற்ற இடங்களிலே நாம் சிந்திக்க முடியாத ஒரு கருத்து இங்கே அடங்கியிருக்கிறது சாதாரணமாக அற வழியில் இன்பம் துய்த்தாலும் அறத்துக்கு புறம்பான வழியில் இன்பம் துய்தாலும் அது சிறு இன்பம் சொல்லுவோம் அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளை கொண்டு சுவை ஒளி உரு ஓசை நாற்றத்தை அனுபவிக்கின்ற போது எல்லாம் கண்ணால பெறப்படுகிற இன்பம் எல்லாம் மனசுலதான் இன்ப துன்ப உணர்ச்சிகள் இருக்கின்றன ஆகவே அறத்துக்கு புறம்பான வழியில செயல்பட்டு புல இன்பங்களை தூய்க்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது ஆனா அற வழியில வாழ்ந்து புல இன்பங்களை தூய்க்கிறது அத காட்டிலும் உயர்ந்தது ஆனா இதெல்லாம் புறத்திலிருந்து நாம பெறக்கூடிய இன்பம் தான் ஆனா அகத்திலேயே மெய்ப்பொருளை அறிவதனால மாசறு காட்சி மருள் இன்பம் பயக்கும் நல்லா சொல்றாரு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு அதெல்லாம் அகத்திலேயே நாம முயற்சி பண்ணி புலன்களை எல்லாம் பயன்படுத்தாம புலன்களை எல்லாம் அடக்கி பெறக்கூடிய இன்பம் ஆனா பொதுவா மற்ற இன்பம்னு பொதுவாக போட்டுட்டார் இந்த மற்றின்பம்ங்கிறதுல நிறைய நுணுக்கமான கருத்து இருக்கிறது அது புலன் இன்பமாகவும் இருக்கலாம் புலனடக்கத்தினால் பெறக்கூடிய இன்பமாகவும் இருக்கலாம் மெய்யுணர்வினால் பெறப்படும் இன்பமாகவும் இருக்கலாம் இவற்றையெல்லாம் நாம் இங்கே உயித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பெரியோர்கள் பாடியிருக்கிறார்கள் சில பாடல்களை நான் மேற்கோளாக காட்டுகிறேன் இருந்தரா தலப்பரப்பில் இடுக்கண் மேல் இடுக்கண் எய்தி இமைப்பில் வீந்து வருந்து மானுட பிறப்பில் மங்கை நல்லார் ஓடு மயங்கி மகிழ்ந்து கோடல் பருந்தின்வாய்ப்படும் அரவம் பிடித்த மண்டூகம் கொள் சிறுபரவை சென்றேன் அருந்துமாறு ஒப்பதனால் ஆங்கது சிற்றின்பம் எனல் ஆயிற்றன்றே மெஞ்ஞான விளக்கம் ஒரு நூல் சொல்கிறது சிற்றின்பம்னா என்னங்கிறதுக்கு இலக்கணம் சொல்லுகிறது சிற்றின்பம் அப்படின்னா என்னங்கிற கருத்தை இந்த பாடல் விளக்கி இருக்கிறது கருடன் வாயில அறப்பட்ட ஒரு பாம்பு தவளையை பிடித்துக் அந்த தவளை ஒரு வண்டை கவிக் அந்த வண்டு பக்கத்தில் இருந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்டு இந்த மாதிரி மனித இனம் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது யமன் வாயில் அகப்பட்டு வினைகளின் வழியே வினைகளால வினைகளால் வினைகளால் வெண் உழந்து வினைகளால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கு அளவே இல்லாம அதிகமான துன்பங்களை கொண்டு பசி நோய் காமநோய் இந்த பசி நோய் காமநோய்களால் பதைத்து நொந்து அது தீர்ந்த அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் சுகம் கிடைக்கிறது சிறிது சுகம் போல் தோன்றுவதையே இன்பம் என்று மாந்தர் ஏமாந்து உழலுகிறார்கள் அப்படின்னு இந்த நூல் பாடலில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இதை தொடர்ந்து நாளை சற்று ஆழமாக சிந்தித்து பதவுரைகளை படித்து பொழிப்புரையை படித்து நிறைவு செய்வோம் இந்த அளவிலே இந்த குரட்பாவுக்கு இன்று விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் சிற்றின்பம் செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குறளில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற 7708211196 செவன் ஜீரோ என்ற எண்ணிற்கு உங்கள்